வணக்கம் நேயர்களே நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி இருபத்தி ஆண்டு முதலாம் சார்லஸ் என்பவர் இங்கிலாந்து ஸ்காட்லாந்து மற்றும் அயர்லாந்து நாடுகளின் மன்னராக முடிசூட்டி அத்துடன் அவர் தன்னை பிரான்ஸ் மன்னராகவும் அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்காவில் டைபாய்டு மேரி என்ற பெண்மணி 50 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு டைபாய்டு கிருமிகளை பரப்பியதாக குற்றம் சாட்டப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டார் 30 வருடங்கள் தனிமையில் இருந்த அவர் பின்னர் உயிரிழந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நிகிதா குருசேவ் அவர்கள் சோவியத் பிரதமர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்க சரித்திரத்தில் அதிசக்தி வாய்ந்த ஒன்பது புள்ளி இரண்டு ரிக்டர் நிலநடுக்கம் அலாஸ்காவில் பதிவானது இதில் 125 பேர் கொல்லப்பட்டனர் அன்கரேஜ் என்ற நகரத்தின் பெரும்பகுதி சேதமடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர் சோவியத் ஒன்றியத்தின் யூரி கேகிரின் அவர்கள் விமான விபத்தொன்றில் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கான்கோர்ட் விமானம் தனது முதலாவது சூப்பர் சானிக் பயணத்தை மேற்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டு பயணிகள் விமானங்கள் கனாரி தீவுகளில் மோதிக்கொண்டதில் ஐநூற்றி எண்பத்தி பயணிகள் பலியாகினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி மூன்றாம் ஆண்டு அவர்கள் மக்கள் சீன குடியரசின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நாசாவின் மறைனர் ஏழு என்ற ஆளில்லா தானியங்கி விண்கலம் செவ்வாய்க்கோளை நோக்கி செலுத்தப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வில்கெம் பிரான்சென் நோபல் பரிசு பெற்ற ஜெர்மானியர் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூத்தி இரண்டாம் ஆண்டு சுவாமி விபுலானந்தர் யாழ்நூல் எழுதியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு எய்சாகுசாடோ நோபல் பரிசு பெற்ற ஜப்பான் பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜான் செல்ஸ்டன் நோபல் பரிசு பெற்ற பிரிட்டன் அறிவியலாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூத்தி எட்டாம் ஆண்டு சர் சையது அகமது கான் இந்திய அறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எரஸ்லாவ் ஹெய்ரோஸ்கி நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு யூரிகிரின் விண்வெளி வீரர் இந்நாளின் சிறப்புகள் உலக திரையரங்கு தினம் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே